ஸ்ரீகுருப்யோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாபாரதத்திலிருந்து ஓர் ஸ்தோத்திரத்தை விரிவாக பார்த்தோம் அந்த ஸ்தோத்திரத்தை காண்பிச்சு வியாசாச்சாரியாள் அந்த ஸ்தோத்திரமானது நம் கண் சம்பந்தமான அனைத்து விதமான போக்கும் என்கிறதையும் காண்பிச்சு அதற்கு உள்ள சரித்திரத்தை மேற்கொண்டு தொடர்ந்து சொல்லிண்டு தஸ்வ ஆபோதஸ்ய தௌமியோ தௌமியஸ்ய வேதோ நாம தமுபாத்யாயசமாதி தேசா வேதா அப்படின்னு ஒரு சிஷியன் அந்த சிஷியன் ரொம்ப கிரகணசக்தி குறவாக இருக்குது கிரகணசக்தின்னா தாரணாசக்தி எந்த விஷயத்தை சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது இது பாடசாலைகளில் அநேகமாக எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கும் ஏன்னா குழந்தை பருவத்தில் வீட்டில் இருக்கிற வரையிலும் வேத சப்தமானது அவன் காதில் விழுந்திருக்காது அத்தியனத்துக்குன்னு வந்தாச்சுன்னா அவன் படிக்கக்கூடியதான இடமும் புதுசு அக்ஷரமும் புதுசு அவன் சொல்லக்கூடியதான வேதமும் புதுசு அப்போதான் முத முதல்ல அவனுக்கு காதில் விழுறது அப்போது அது கிரகணசக்திங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அந்த கிரகணசக்தி அவனுக்கு அதிகமாக ஆகணும் ஏன்னா இந்த லௌக்கிகமான படிப்புக்கும் வேதத்திற்கும் அதுதான் வித்தியாசம் லௌக்கிகமான படிப்புகளில் வருஷா வருஷம் கிளாஸ் மாறும் டீச்சர் மாறுவா புஸ்தகம் மாறும் ஒன்றாவது படித்து முடிச்ச உடனே ரெண்டாவதுக்கு போயாச்சுன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனால் கிளாஸும் வேற, டீச்சரும் வேற, புஸ்தகமும் வேறு அந்த ஒன்றாவது படித்த உள்ள புஸ்தகத்தை அந்த ஒரு வருஷம் வச்சிருந்தால் போகும் அப்புறம் அதை மறந்துடலாம் பிறகு புஸ்தகமே புதுசு தான் அந்த பாடத்தையும் மறந்துடலாம் ஒன்றாவதில் மனப்பாடம் பண்ண ரைம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை மறந்துடலாம் வேதத்தில் அப்படி இல்லை அவன் முத முதல்ல என்ன மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறானோ அந்த மந்திரத்தை அவனுடைய ஆயுஷ்காலம் முடிய ஞாபகம் வச்சுக்கணும் வேத புஸ்தகம் அஞ்சு புஸ்தகம் இருக்குன்னா அந்த ஐந்து புஸ்தகங்களும் அவனுடைய மூளையில் ஸ்டோர் பண்ணப்படுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி அவனுடைய மூலையில் நாம் சேர்க்குறோம் அந்த வேத மந்திரங்களை அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலே தான் அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஞாபக சக்தி தாரணா சக்தி வேணும் என்கிறதுனாலே தான் குருகுல முறையில் பாடசாலைகள் எல்லாம் என்ன பண்ணுற வழக்கம்னா முதல்ல அவனுக்கு சந்தியாவந்தன மந்திரங்கள் சமிதாதான மந்திரங்களை சொல்லி கொடுத்து உபநயன மந்திரங்களை முதல்ல சொல்லிக் கொடுப்பது வழக்கம் ஏன்னா உபநயனம் அப்படிங்கிறது நடக்கிற பொழுது அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது அந்த குழந்தையினுடைய தாரணாசக்தியை குறப்ப குறவுபடுத்தும் உபநயனத்தில் நான்காவது நாள் அன்றைக்கி தண்டோத்வாசனம் அப்படின்னு ஒன்று உண்டு தண்டி நீர் அப்படின்னு அந்த நான்காவது நாளைக்கு பண்ணக்கூடியதான தண்டோத்வாசனம் என்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த குழந்தைக்கு படிக்கக்கூடியதான படிப்பு நன்றாக புத்தியில் இருக்கணும் அந்த படிப்புக்கு தகுந்த வேலையும் கிடைக்கணும் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த ஆசிரமத்திற்கு சீக்கிரம் போகணும் என்கிற மூன்று பலன்கள் பிரார்த்திக்கப்படுறது இந்த தண்டோத்வாசனம் என்கிற காரியத்தில் அது நான்கு நாள் உபநயனம் செய்கிற பொழுதுதான் அது செய்ய முடியும் ஒரு நாளில் உபநயனம் பண்ணினால் அந்த தண்டோத்வாசனம் என்கிறதே நடக்காது அப்போது அவனுக்கு தாரணா சக்திக்காக நாம் எதையும் பிரார்த்திக்க முடிகிறதில்ல அந்த படிப்புக்கு தகுந்த வேலையும் அவனுக்கு கிடைக்கிறதில்லை வேதப்பாடசாலைகளில் போய் வேதாத்தியனம் பண்ணினதுனாலேயே புருஷார்த்தம் இல்லை வேதாத்தியனம் பண்ணி அந்த மந்திரங்களை எப்படி உபயோகிப்பது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அவனை பல பேர் பயன்படுத்திக்கணும் அதுதான் அவன் படித்த படிப்புக்கு உபயோகம் ஒருவன் மருத்துவ படிப்பு படித்திருக்காருனா பல பேர்களுக்கு நோயாளிகளுக்கு மருத்துவம் பண்ணணும் அப்போதான் அவன் படித்த மருத்துவத்திற்கு பலன் உண்டு மருத்துவம் படித்திருக்கார் ஆனால் மளிகை கடை வச்சிருக்காருனா அது பிரயோஜனம் இல்லையே அவன் படித்த படிப்புக்கும் அவன் செய்யக்கூடியதான காரியத்திற்கும் சம்பந்தமே இல்லை அந்த சம்பந்தம் என்பது ஏற்படணுமானால் இந்த தண்டோத்வாசனம் என்பது நடக்கப்படணும் அதே போல்தான் வேதம் படித்தால் இவன் படித்த வேதமானது பல பேருக்கு பயன்படணும் இவன் பல சிஷ்யர்களை உ ஏற்படுத்தணும் இவனுக்கும் அந்த மந்திரங்கள் பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நிறையா படித்திருக்கார் நாலு வேதமும் படிச்சிருக்கார் ஆனால் வேறு ஏதோ வேலை செய்துருக்கார் அப்படின்னா அப்போ அவர் படித்த படிப்புக்கு பிரயோஜனமே இல்லை இலவசமாக நாம் வ வஸ்திரங்கள் வேஷ்டி வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு ஒரு ரூபாய் கூட வாங்கிக்காமல் நாம வேதம் சொல்லி கொடுத்ததுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அந்த வித்தையானது பிரயோஜனப்படணுமானால் அந்த தண்டோத்வாசனம் என்பது நடந்திருக்கணும் அதில் முன்ன பின்ன குறைபாடுகள் இருந்தால் அந்த மந்திரங்களை அத்தியனம் செய்வதனாலேயே அது சரியாக போயிடும் என்பதனாலே தான் குருகுல பாடசாலைகளில் முதல்ல உபநயன மந்திரங்களை சொல்லி வைக்கிற வழக்கம் அந்த உபநயன மந்திரங்களை தினமும் சொல்ல சொல்ல அந்த குழந்தைக்கு தாரணா சக்தியானது அதிகமாக கிடைக்கும் அந்த படிப்பு மற்றவர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆகினாலே தான் அந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது ஏன்னா ஜென்மாவில் கல்யாணம் முறையானபடி செஞ்சு செய்து கொள்ள முடியலன்னா திரும்பவும் கல்யாணம் செய்துக்கலாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் வழி கொடுத்துருக்கு கல்யாணத்தை ஐந்து நாட்கள் அப்படி நம்மால் செய்துக்க முடியல ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு நாளில் நடந்து அல்லது நமக்கு விவரம் தெரியாததுனாலே ஒரு நாளில் செய்து வச்சுட்டா அப்படின்னா அந்த கல்யாணத்தை திரும்பவும் நாம் முறையாக செய்துண்டு சரி செய்துவிடலாம் ஆனால் உபநயனம் என்கிறது திரும்பவும் செய்து கொள்ள முடியாது புனர்பநயனம் அப்படிங்கிறது கிடையாது புனருபனயனம்னு தர்மசாஸ்திரத்திலே ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அது சில பிராயசித்தமாக செய்வது சில பாபங்களை செய்தால் அந்த பாபத்திற்கு பரிகாரமாக திரும்பவும் உபநயனம் செய்துக்கிறது அப்படின்னு ஒன்று வச்சிருக்கா ஆனால் அது கலியிலே நிஷித்தம் கலியிலே அந்த புனர்பநயனம் என்கிறத செய்யக்கூடாது யார் அந்த புனருபனயனம் என்பதை செய்து கொண்டிருக்கானோ அவன் வேதம் சொல்ல லயக்கில்லை அவனை சிராதத்திற்கு சொல்லக்கூடாது அவனுடைய குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கக்கூடாது என்கிற அளவுக்கு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆக இந்த உபநயனம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கர்மா நம்முடைய குழந்தைகளுக்கு ஆயுஷ்கர்மானு பேர் அதை நாம் முறையில் செய்யணும் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததானால் அந்த குழந்தைக்கு அது பாதிக்கக்கூடாது என்பதற்காக முதல்ல இந்த உபநயன மந்திரங்களை எல்லாம் சொல்லி வச்சு அதை தினமும் பிரம்மயஜமாக சொல்ல சொல்கிற வழக்கம் அது மாதிரி இந்த தௌமியர் இந்த வேதகா என்கிற மாணவருக்கு அதுபோல் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் இந்த வேதகா என்கிற மாணவனுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்